சிஸ்ஸமுரா நமாவாங்க சோதபாஷே விஷ்வோதி மூத்த பச்சப்படுங்க केवला ோனியுஷ चाण नसा चोदना वस्तु சோதனோருஷ் பிரத்தன் ஏவம் ஞானம் து கிரிய கிடையாது இதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கிற விசாரம் அதனால பிரம்மான விஷயம் வந்து கிரியா ரூபம் இல்லை பிரம்ம ஜான பிரமாண ஜன்யம் கிடையாது பிரம்ம தியானம் கிரியாவா எழுதணும் ஞானந்தரம் என்னவா பண்றோம்னு வச்சுக்குமே அப்பவும் கூட விதித்தியாசனத்தை கூட யோசிச்சோம்னா எத தெரிஞ்சின்றோமோ அதை மனசுல திரும்ப திரும்ப நினைக்கிறோம் தெரிஞ்சின்ற விஷயத்தை நினைச்சு ஒன்னாக நினைக்கல உபாசனையில வந்து பிரமாணத்தினால தெரிஞ்சின்ற ஒண்ண நினைச்சு அதுவா ஆகணும் நினைக்கலாம் இரண்டை பிரிவு உபாசனை எடுத்துக்கோ நமக்கு தெரியணும் நிதித்தியாசனத்தை கூட நம்ம கிரிய இல்லை நம்மளால சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டா இருண்ட கர்ப்ப உபாசனைமி அகம் பிரம்மாஸ்மிதில் அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்றதுனால நான் பிரம்மன் இல்லை ஏன்னா நான் பிரம்மனா இருக்கேங்கிற எண்ணத்தை மனசுல பதிய வைக்கிறேன் அவ்வளவு மனசுல பதிய வைக்கிறதுங்கிறது வேணா நடக்கிறதுன்னு சொல்லலாம் யம் அதுக்கு உதாரணத்தை சொல்லிவிட்டார் அக்னி புத்தி அதுக்குதான் பிரம்மார்பணம் இது பாவனை கிடையாது Gantavyam, ஞானம் ஆனா ஞானம் கிடையாது இப்போ வந்து ஞானம் பிரமாணன்யம் பிரியாண்ட அனுஷ்டானம் அப்படி போடுவோம் நல்லா கர்ம காண்ட ஞானம் பிரமாணஜன்யம் கர்ம காண்ட பலம் கிரியாஜன்யம் காண்ட ஜானம் பிரமாணஜன்யம் காண்ட பலம் என்ன கிடையாது கர்த்தவியம் பரஞ்சேர் கர்த்தியம் பிராப்தம் இது இது முக்கியமானது இது இது நமக்கு இது நல்ல ஸ்டோம் விஷயத்தை புரியலண்டம் பிரமாஜன்யம் நிறையஜன்யம் ஜானகாண்டம் நிறையஜன்யம் ஜான ஜன ஜான மாண வசய வேதித்தவிய சர்வ பிரமாணம்ன என்ன கி அம் மன பிர அனுமான அனுப்படி ூத்தம்ோன अपी தவிஷேமாவிஷய உப்பலிஷு தைக்ணிவேய அனுப்ப கர்மாவுக்கும்ர்மாவுக்கும் ஒரு நாளும் சம்பந்த சொல்றதுங்கிறது நடக்கவே நடக்காது இது வந்து ஆயுவேதம் மருந்து ரொம்ப நல்லது ஆயுள் பொருள் ஒன்றும் அதிகமாகும் ஒன்றும் அதிகமாகும் அடிப்படுவோம் ஆறு எப்படி வேணும் அதாவது உண்டு கிரியா இங்கிருந்து நாய் மாதிரி நாய் பிடிங்கிறது கொஞ்சம் நேரம் போகிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்ப வருது பார்க்குறது உட்காட்டுறது அப்புறம் என்ன பண்ணுறது யோசிக்கிறது திரும்ப எங்கிருச்சு போகிறது அப்புறம் பிடிங்கிறது உடனே அடிச்சுட்டு வருது அது மாதிரி அதுக்கு என்ன சோதனா தந்திரமா அத்திர கண்தவியம் எத்தனா கண்தவியம் அப்படின்னு ஏதாவது சோதனா தந்திரம் இருக்கா அது கருத்து தந்திரம் அதுக்கு தோன்றது போகிறது வருது அது பல் அது மாதிரி அதே பேர் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா பார்க்குறாங்க இன்னும் இப்படி சுற்றி சுற்றி பார்க்கணும் ஒன்றும் என்ன சரி டிவியை போடணும் பார்த்துருக்கோம் பார்த்துட்டே இப்போ பார்த்துட்டு தான் திடீர்னு என்ன பசிக்கிறது ஒன்றும் தண்ணி எடுத்து குடிக்கிறான் சாப்பிட்றான் எதுக்கே பண்ணுறான் அப்போ அதில் என்ன சோதனா தந்திரமா என்ன டிவி பார்க்க வேண்டும் என்ன விதியாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சந்தியா பண்ண வேண்டாம்னு விதி இருக்குது எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு விதி இருக்குது இதெல்லாம் வந்து விதிரியா சேரும் கிடையாது அது ஏதாவது சோதனா தந்திரம் இல்லாதக்கு புருஷ தந்திரம் இருக்கு சோதனா தந்திரம் இருக்கிற இடத்துல புருஷ தந்திரம் கண்டிப்பாக உண்டு இருக்கு எத்தனை எத்தனை சோதனா தந்திரம் தத்திர தத்திர புருஷ தந்திரம் எத்தனை எத்திர புருஷ தந்திரம் தத்திர தந்திர சோதனா தந்திரம்னு சொல்ல அது நம்ம கொஞ்சம் மேலும் தெளிவாக கொஞ்சிருக்குதான் சொல்லணும் நல்ல ஒரு சோதனா தந்திரம் போட்ட பிரம்மாத்ம விஷயம் அப்பி ஞானம் அதுலதான் ரொம்ப தர்ம மீமாச பூர்வ மீமாசை சொல்றது வேதோ கிதோ தர்ம மூலம் அப்படி இருக்கு அப்புறம் லக்ஷணம் தர்மத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டான் சோதனா லட்சணர் அது ஒரு சூத்திரம் நிறைய அழகா சொல்லிட்டாங்க தர்ம பிரமாணம் அதே மாதிரிதான் மறந்துச்சு அதாவது முதல்ல தர்ம விசாரம் பண்ண போறோம் சொன்ன உடனே தர்மம்னா என்னன்னு சாஸ்திரம் சொல்லி செயல்படுறதுக்கு பேர் தர்மம்னு பேரு சரி தர்மத்தை சொல்றதுக்கு என்ன பிரமாணம் இருக்குமே வரிசையா சூத்திரம் நிறைய சொல்லணும் அதே மாதிரி இங்கே அவரு என்ன சொல்றாருன்னா அதாவது பிரம்மதினாசா ஜென்மாத்தியசா சாஸ்திர யோனித்வா அப்படிலாம் சொல்லிட்டு போறது ஆனா அது இங்கேயாவது உபாசனையா ஞானமா அதெல்லாம் ஒன்னும் சொல்லலை பிரம்ம விசாரம் பண்ணணும்னு போட்டிருக்கு ஆச்சாரியாருடைய பாஷ்யத்துல சொல்லிருக்கே தவிர பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு பிரம்மத்தை விசாரம் பண்ணி கர்மாவை பண்ணணுமா பிரம்மத்தை விசாரம் பண்ணி உபாசனை பண்ணணுமா பிரம்மத்தை விசாரம் பண்ணி பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா போகணும் இதுதான் நமக்கு அதுல வந்து வியாசர் வந்து எப்படி மேலே சொல்லிகிட்டே போறார் அதனால தான் ஆச்சாரியர்கள் ஒரு ஒருத்தரும் ராமானுச்சாராக இருக்கட்டும் மதராச்சாரியாக இருக்கட்டும் கருப்பாச்சாரியாக இருக்கட்டும் நீலகிர சிவாச்சாரியாராக எல்லாரும் ஆளானது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது பிரம்மதினாசாக இருக்குது ஆச்சாரியோட பாஷ்யந்தான் வந்து அது ஞானம் ஞானம் வஸ்து தந்திரம் புருஷதந்திரம் இல்லைன்னு சொல்கிறதே தவிர மற்ற எல்லாருக்குமே என்ன எல்லாம் உபாசனாவாதிகள் தான் நிறைய பேர் இருக்கு எல்லாருமே உபாசனாவாதிகள் தான் நம்ம தான் வந்து கேவல ஞானவாதிகள் ஆச்சாரியோட பாஷ்யம் அப்படி போவது எதுக்கு இதை சொல்றேன்னா தத்தைவம் சதினா சோதனா தந்திரம்னு சொன்னதுக்காக அதை போனேன் பூர்வீமா செய்ய தத்தைவம் சதி தத்தைவம் சத்தின்னா ஏவம் ஞானம் வஸ்து தந்திரம் கிரியா புருஷதந்திரம் இது உக்துவது யாபூத பிரம்ம ஆத்ம விஷயம் அப்படி எவ்வளோ அழகா போடுறது யூதன் இருக்கிற அது இருக்கு ஒண்ணும்ர நீ என்னவா கற்பனை நான் பொறுப்பில் ஆனா என்னன்னு கேட்டா அதுதான் இந்த மாதிரி என்னது பரமார்த்த சத்தியம்னு கேட்டால் பிரம்மன் தான் நான் யாரும் நீ கேள்வி கேட்டேன்னா நீ பிரம்மன் தான் நான் சொல்லுவேன் அதுதான் சத்தியம் ஆனால் உன்னாலும் நீ அதை புரிஞ்சிக்க முடியலன்னா அது புரிஞ்சிக்க முடியாதது தான் சிக்கலே தவிர அப்போ புரிஞ்சிக்க முடியாத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்லுவேன் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படி இல்லை பின் முடியாத இல்லை அது மாயக்கு நம்ம சொல்றது வேற விஷயம் மாயன்னா பரவாயில்ல விட்டு விடல இது விட முடியாது எனக்கு நிம்மதி வேண்டியிருக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது சாஸ்திரம் என்ன சொல்றது பிரம்மஜானாதே மோட்சகா சொல்றது ஆனால் எனக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கு இருக்கு சாஸ்திரத்தில் ஸ்ர்தா பக்தி இருக்கு நான் படிக்கிறேன் அதனால தானே கேனோப நிஷத்தில் அவ்வளோ கதையெல்லாம் சொல்லிவிட்டு உபாசனையை சொல்றது ஏனோ உப்பு நிஷத்துல இவ்வளவு ஸ்பஷ்டமா இவ்வளவுலாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்றம் தத்வனித்தம் அப்படி சொல்றீஷா கண்ணம் மூடி கண்ண திறக்கிற தியானம் பண்ணு மின்னல் மின்றத தியானம் பண்ணுதா அப்படின்லாம் படிக்கிறோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது புரியல என்ன உபாசனை பண்ணணும் புண்ணியத்தை சம்பாதிச்சுன்னு திரும்ப வந்து படி அதுக்காக திரு அதுலேயே கிடைச்சுடாது நிறைய பேர் அதான் கேட்குறேன் இதை வாசிக்காமையே நமக்கு ஞானம் வந்துவிடாது தானே உனக்கே அவ்வளோ சொந்தணும் படிச்சுட்டு தானே ஆனால் வழி கிடையாது நான்பா வித்யத்தை நாயான்னு சொல்லி தமேவம் வித்வான் அமிருக்க இஹபதி தம் ஏம் விவா இமதி இந்த சத்யத்தை இவ்வாறு தெரிந்து கொண்டு இங்கேயே மோட்சத்தை அடைஞ்சி விடுறான்னு வேதம் சொல்கிறது தம் விமத்த புருஷசூக் அமிர்த்த வேதாஹம் புருஷம் மகாந்தம் அஹம் மகாந்தம் புருஷம் வேத அந்த மெய்ப்பொருளை அதற்கு ஒரு ஒரு கூரை வடிவத்தை பார்த்து ஒரு பெயரை கூப்பிடுறாங்க ஒரே வஸ்து நான் இருக்குதான் படிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்கிறதுக்கு என்ன பண்றதுக்கு என்ன பண்றது புரிஞ்சுக்கிறது படிச்சுட்டே இருக்குது மனசு வந்து வெளியில போயிட்டு இருக்கிறதுனால ஏகாதிரதையில தோஷமே தவிர விஷேபம் இருந்தால்தான் இந்த பிரச்சனையும் வருது உனக்கு வைராக்கியமும் விஷேபமும் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா வைராக்கியம் வந்து விஷயம் இருக்க போறதில்லை விவேகம் சரியா இருந்து வைராக்கியம் வந்துட போகிறது முமூக்ஷத்தம் வந்துட போறது வைராக்கியம் முமூக்ஷு வந்துடுதுன்னு சொன்னா ஏகாக்கிரத வருமா வராதா அதுக்கு சாதனம் பண்றோம்னே வச்சு பண்ணதுக்கு பிறகு ஏகாகிரத வருமா வராதா அரபுற வைராக்கியமா இருந்தது தகராறு அத்தியாசம் தேஜ தைராஜ கிரஹே இதாக சொல்லிவிடுறது நம்ம நிறைய ஆசையை சுமந்திர போது புரியலன்னா என்ன பண்ணுறது புரியதான் அதுதானே பகவான் சொல்லிவிட்டார் ஆவருத்தம் ஏதேனோ நித்ய வைரின ஏதேனா ஞானம் ஆவருத்தம்னு விட்டார் அப்புறம் வந்து என்னது இன்னொரு வாக்கியம் இருக்கு ம விபு நாபம் நகு அஞ்சம் தற்பரம் எல்ல ஞணும்னந்தமாக இருக்கு அந்த இடத்துல சொல்லிருக்க அந்த விஷயங்கள்னா கொண்டு வந்தால் ரொம்ப அத்தியுதமாக இருக்கும் எல்லாம் வந்து அப்படியே அழகாக வாழப்பழுத்த உறிச்சு கொடுத்துருங்கிற மாதிரி கீத சொல்லுகிறது ம விஷயம் அப்படின் பிரம்ம விஷயம் கீதையில் என்ன சொல்றோம் நாம எதெல்லாம் ஈஸ்வரனுக்கு லட்சணமா சொல்லப்படுறதோ எதெல்லாம் ஈஸ்வரனுக்கு லட்சணமா சொல்லப்படுறதோ அதெல்லாம் ஜீவனுக்கும் லட்சணமா சொல்லப்படுறது இதெல்லாம் பிரம்மனுக்கு யதார்த்த லட்சணங்களாக சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஜீவனுக்கும் லட்சணமாக சொல்லப்படுறது அப்படி சொல்லப்படுறதுனால லட்சண வஸ்து ஐக்கியம் லட்சணம் ஒன்னா இருக்கா அங்கேயும் சொல்லி எடுத்து அவ்வக்தும் அச்சிந்தியோயம் ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லிடுத்து இங்கேயும் கீதையில் ரொம்ப அழகாக ஆத்மாவுக்கும் சர்வகதத் சொல்லப்படுது ஈக்கும் சர்வகதத்து என்னது ரொம்ப கம்ன்னா நல்லா ஞ்சதுன்னா ஞாபகம் தான் போறாது அதோட அர்த்தமும் ஞாபகத்துக்கு வரணும் மாத்திரம் அப்படின்னு ஸ்லோகத்தை கேட்ட மாதிரி இருக்கு புரிய இந்த ஸ்லோகார்த்தம் வந்ததுன்னு சொன்னா புரியும் இந்த விஷயத்தை ஆச்சாரிய கிரமத்தில் கொண்டு போற இந்த விஷயத்தை எளிமையா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியும் எளிமை புரியும் இந்த கடுமையை பார்க்கணும் கொஞ்சம் கடுமையாக இந்த ஆயத்தை பார்த்தா தான் கீதையோட எளிமை புரியும் சொல்லக்கூடாது இதை படிச்சு புரிஞ்சுட்டா தான் சம்பந்தம் இருக்கு பாருங்க அதனால யசாபூத பிரம்ம ஆத்ம விஷயம் அப்படின் ஞான காண்டத்துக்கு விஷயம் என்னது பிரம்மன் விஷயம் ஆத்மா விஷயம் விஷயம் அப்படி ஜானம் சோதனா தந்திரம் நீ பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விதிக்கிறேன் நீ பிரம்மத்தை தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கறதுக்காக அது விதியா சொல்லல ஆத்மாவாரியை சொல்ல போற ஆக போற சோதனா தந்திரம் அது ஒண்ணு தூண்டி சரி நீ பிரம்மனை தெரிஞ்சுட்டியோ இல்லையோ நீ நீ நீ பிர சொல்லது தியானம் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி தெரியாது அப்படின்னு அதெல்லாம் இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை போற்றி யூதிர ஆத்மவிஷயானம் நோதன்திரம் தான் என்ன யூதிரம விஷய தோட்ட யாத்திரம விஷய லிங்காதயமான அப்படி திருஷியமான அப்படின்னு சொல்லலாம் என்ன சில வாக்கியங்கள் ஆத்மான உபாசித இந்த ஆத்மா லோகத்தையே நீ உபாசனை செய்வாயாக அப்படின்னு வாக்கியம் தான் இருக்க ஸ்ருத்தில சொல்ற அந்த லிங்காதயா அதுக்கு நிறைய அடையாளங்கள் குளூஸ் இங்கிலீஷ்னா குளூஸ் சில குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுகிறது பிரம்மத்தை தியானம் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் அவ்வாறு ஆங்காங்கே காணப்படுகின்றன எனில் காணப்படுறது இல்லை இவங்க சொல்ல கேட்கப்படுகிறது அல்லவா ஏன்னா சம்பிரதாயமாக காதலை கேட்டு கேட்டு படிக்கிற விஷயம் இது நமக்கு புஸ்தத்தை பார்த்து கொஞ்ச நேரம் உட்காந்து மரப்பாடும்னாலே மறந்து போயிட்டுருக்கோம் அப்புறம் எதா இருந்தாலும் நம்ம புஸ்தகம் ஒன்று இருக்கிறதுனால நம்ம நிறைய நம்மளை சமாளிச்சுருக்கோம் எதா இருந்தாலும் அதை போய் எடுத்துன்னு வரலான் புத்த புத்தகம் இல்லாமல் படிச்சாகணும் நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் நிச்சயமா பண்ணி தான் தீர்வோம் எல்லாம் ஈஸியாக போச்சு எழுதணும் இந்த பக்கத்து இந்த விஷயம் தானே சரி உக்காந்து கிடைக்கல என்ன பண்ணலான் வீர தீர சூரமா எழுதுறவனுக்கே அவருக்கே இப்படி என்ன பண்றதுன்னு சொன்னா திரு காட்டுறேன் பரமார்த்தன் சுவாமி என்னெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வாரத்தில் எழுதியிருக்காரு எங்கிட்ட சிலன்னு வச்சிருக்கேன் எங்கிட்ட இருக்குது பரமார்த்தன் சுவாமிஜி அந்த வேதாந்த இது இருக்க சர்வலக் சங்கிரகம் அத்தனை புஸ்தகம் கிடைக்க அந்த வாரத்தில் எழுதியிருக்கார் கைப்படு இங்கே இருக்குது உங்கள் லைப்ரரியில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேயே வச்சிருக்கோம் இல்லையா இங்கே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே நம்மகிட்ட இருக்குது பரமார்த்தன் கைப்பட எழுதின சர்வலட்சண சங்கிரக அழகி காப்பாற்றினார் பூஜா யோகியம் தான் கைப்பட எழுதிய சர்வ லட்சண சங்கிரகம் போர கைப்பட எழுதி ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங் அங்கே எங்கேயும் இருக்கு நம்ம இதில் இப்ப பாத்துக்கீங்களா இருக்க கண்டிப்பா இருக்கணும் ஆக்சுவலாக நல்லா எடுத்து பாதுகாக்கணும் அதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டாரு நீங்கள் வச்சுக்கோ தான் புதுசாக எனக்கு வந்து எடுத்து நீங்களே வச்சுக்கோங்க கொடுத்துட்டாரு இல்லை அப்போ எவ்வளோ ஸ்ரெத்தா பக்தி இருந்தால் அப்போ வந்து எழுதி எப்போ எழுது இப்போ எழுதலை இப்போ அவர் தான் நேரமே கஷ்டம் அவ்வளோ அப்போ அதாவது அவர் சாந்தி பணியில் படிக்கிற காரத்தில் எழுதிட்டார் எழுதி வச்சுட்டார் எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் எழுதியிருக்காரு நல்லா அவர் வந்து ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணதும் இன்னைக்கு வருத்தப்படுறாரு அவர் படிக்கிற காலத்தில் அவர் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணது அதுவும் அவர் மிஸ் பண்ணல தயாரி சுவாமி அனுப்பிச்சுட்டார் நீ போய் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வான்னு சொல்லி எதுக்காகிட்டார் அதுக்கு தயாரி சுவாமி கிட்ட வந்து நீங்க என்ன இனிமேல் இருக்குன்னு அனுப்பாதி எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு கேசட் கொடுத்து அது பப்ளிஷ் ஆக போறது பப்ளிக்ல போகிறது அந்த கேசெட் நிறைய கதை இருக்கப்பா தத் விஷயாலயா இதுக்காக சொன்னேன் காதல கேட்கிறது லிங்காதயா திருசியமான ஏன்னா இதெல்லாம் சம்பிரதாயமாக காதல கேட்டு கேட்டு தான் எனக்கு நிறைய இருக்குது ஆத்மான லோகம் உபாசித்தான் இருக்குது தத்ய அதை எப்படி ஏக பண்றது ஏக வாக்கியத்தானா சமன்வயம் பண்ணுறது நிறைய கேள்விலாம் வர்றது அப்படின் கேட்டால் ஸ்ரூயமானாக அப்பி இருக்கப்பா நான் ஒத்துக்கிறேன் உபாசித்தே பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கிற போது உபாசித்தர்த்து சொல்லுவேன் அப்படி சொல்லி இருந்தா கூட அநியோஜிய விஷயத்துவா அது சொல்லிருக்காது உபயோகம் பண்ணலப்பா அநியோஜிய அநுயோஜியம்னா அது ஏதாவது கிரியையோட சம்பந்தப்பட்ட சாஸ்திரத்துல சாதாரணமா உபாசனை பாக்கியமான காகித கிரியாவோட ஜாயின் பண்ணி தான் இருக்கும் இந்த உபாசனம் எந்த மாட்டிப்போம் நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் அஜ்யானந்தான் துக்கத்துக்கு காரணம் சொல்லி இந்த மந்திரம் என்ன சொல்லுமா அஜானத்தினால அஜானத்தினால மிருத்யுவ ஜெயிச்சு அவினால அப்படியே அவித்தினால மிருச்சுவாடையா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வித்யாசு என்னது என்ன அர்த்தம் வித்யா சப்தது என்ன அர்த்தம் வித்யாசதுதான் என்ன சொல்றது கேட்டாங்க சில குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுங்கன ஆத்மாவை தியானம் பண்ணணும் பிரம்மனை தியானம் பண்ணணும்னு வாக்கியமெல்லாம் இருக்கேன் நீங்கள் ஞான காண்ட ஞான காண்ட ஜானமேவானகாண்டபலம் கர்மகாண்ட ஜானம் கர்மகாண்ட ஃபலம் பகுதி கர்மகாண்ட அனுஷ்டான அனந்தரம் கிரியாஜன்யம் பகுதி கர்மகாண்ட அனுஷ்டானியம் கர்மகாண்ட பலம் பவத்தின்னு சொல்றேன் முடிச்சு விடுறேன் நீங்க அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைலாம் இருக்கு எதுக்கு சொல்றேன் இந்த அனுயோஜியம் பதத்துக்கா இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியதா இல்லை எப்பவுமே உபாசனை சொன்னா கூட அதுக்கு ஒரு பாக்கியல் தேவைளாவது ஒன்னாவது சொல்லி இருக்கோஜ் இருக்க உபாசிதங்கிற பதம் போட்டிருக்கு வேறு என்ன விஷயம் வேறு எதாவது அதுக்கு எதாவது வேணும் நீ வந்து பல இந்த குச்சியை உடைக்கணும் அந்த க ஹோம கரண்டி எடுத்துன்னு வரணும் ஏதாவது வாக்கியம் இருக்கா பிராமண வாக்கியங்கள்லாம் எவ்வளோ சொல்கிறது தர்வியா முப்பஸ்தீரியா சகிருத விகாயா அப்படி வாக்கியங்கள்லாம் இருக்கு நீ வந்து அந்த கட்டையிடு அதில் கொஞ்சம் நெய்யை விடு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு அப்புறம் சுவாஹா சொல் அதை விடு இப்படிலாம் மந்திரங்கள்லாம் இருக்குது பிராமண மந்திரங்கள்லாம் அது மாதிரி உபனிஷத்தில் அப்படிலாம் காணுமே ஆகையனால நீங்க சொல்ல முடியாது அது பொதுவாக புரிஞ்சுக்கணும் கர்மாங்குற அங்கம் இல்லாம உபாசனை அங்கி கிடையாது கர்மாங்கிற அங்கம் இல்லாமல் உபாசனைங்கிற அங்கி கிடையாது அங்கி கிடையாது ஆனால் உபாசனைங்கிற அங்கி இல்லாமல் உபாசனையே இல்லாமல் கேவல காகித கர்மா நிறைய இருக்கு அதை நம்ம கட்டோபுரிஷத்தில் கூட பார்த்துட்டோம் கடோபுருஷத்தில் மந்திரங்கள்னா என்ன தர்மராஜா சொல்கிறபோது நிறைய சொல்றாரு அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு அதனால இதை வந்து எவனொருவன் உபாசனையோடு பண்ணுறானோ அவன் பிரம்மலோக பிராப்தின்னு விட்டார் கேவல கர்மகாண்ட ஜானம் வந்து என்னது சந்திர கத்தி போய் சொர்க்கலோகத்துக்கு போகிறது பல திரும்பி வந்துடும் என்ன சொல்ற குண்டி பவந்தி அந்த வாக்கியங்களுக்கு முன்னாடி மதிப்பே இல்லை வேதத்துல எல்லா வாக்கியம் இருக்கு இந்த வாக்கியங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள்லாம் கேவல ஜான கொடுக்கற வாக்கியங்களா இருக்கிறதுனால தத்துவமசி பிரஜானம் பிரம்மா இது பிரதிபோத விதித்தம் இது மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் இந்த மந்திரத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்துக்கெல்லாம் மதிப்பெழுந்து போயிடுவதுன்னு தரும் துண்டி பவந்தி இந்த மாதிரி வாக்கியங்களுக்குலாம் பிரமாண பலம் ரொம்ப பிரமாணமா நம்ம எடுத்துக்க முடியாது அது இருந்தாலும் அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி இதுக்கு பலம் இல்லை அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சில பேருக்கு இந்த பாடல் லைனில் இருப்பாங்க ரொம்ப புரியலைன்னு சொல்ல முடியல ஆனால் அது அப்படியே மாதிரி இருக்குதுன்னா சரி கொஞ்சம் ஓங்காரத்தை தியானம் பண்ண உபாசனை பண்ணிட்டுருக்கோம் ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏத்ததால வரம் ஏதாலம் ஜாத்வா யோ எதிச்சி திதது இந்த ஆலம்பனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஓங்காரத்தை ஆலம்பரமாக சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வாக்கியங்கள் கொஞ்சம் இப்படி இருக்கும் சிலதெல்லாம் ஆனாச்சாரிய ரொம்ப தார் ஞானங்கிறத தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார் அதனால் அதெல்லாம் இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது ஞாபகம் வேதத்தில் நிறைய வாக்கியம் இருக்கு இந்த வாக்கியத்தோட இதை பார்த்தா இது நியாய நியாயோபிரம்ஹித ஸ்ருதி வாக்கியங்கள் இதெல்லாம் வந்து இந்த வாக்கியத்தை எதிரியும் சேர்க்க முடியாமல் ரெண்டும் கெட்டால் தான் ஆனால இந்த இந்த ஸ்ருதி வாக்கியங்களை இதோட சேர்த்துக்கணுமே தவிர இந்த நியாயோபிரம்ஹித்ருதி வாக்கியங்களோட இந்த ஸ்ருதி வாக்கியங்களை சேர்த்துக்கணுமே தவிர இந்த ஸ்ருதி வாக்கியங்களை அந்த ஸ்ருதி இழுக்கக்கூடாது நியாயோபிரம்ஹித ஸ்ருதிகள் நிறைய இருக்கு ரொம்ப பிரயோஜனமான ஸ்ருதிகள் நிறைய இருக்கு அந்த ஸ்ருதிகளை இதுக்கு இழுத்துவிடக்கூடாது இந்த ஸ்ருதியை வேணா கொண்டு போகலாமே தவிர அந்த ஸ்ருதி இதுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறது ரொம்ப நல்லது அப்போ அது குருதான் ஓங்கி அடிச்சா பகுதி மழுங்கி போய்டும் அது மாதிரி என்ன சொல்றே கீதா ஆத்மா தேவோ பா இந்த மாதிரி உபாசனை வாக்கியங்களை சொல்லியிருந்தாலும் கூட அது வந்து என்ன அது வந்து வாக்கியங்கள் வாக்கியங்கள்லாம் இருக்கிற கத்தி மாதிரி என்ன பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் நிறைய சுருத்தில இருக்கு அந்த வாக்கியங்கிற கல்லுல போட்டு இதை மோதினோமானா இது மழிப்படும் எல்லாம் ஸ்ருத்தியை பேஸ் பண்ணி பேசுறது ஸ்ருதியில் பரம ஸ்ரத்தையோட பேசுறது நம்ம பேச்சு எல்லாமே ஸ்ருதியில் தாத்யம் பர பிரமாணத்தில் விசுவாசம் ஸ்ரத்தை இல்லாதவளக்கு இது ஒன்று அவுட் கம்ப்ளீட்டாக இதுக்கு அந்த சப்ஜெக்டே சம்மந்தம் இல்லாமல் போய்ட்டு ரொம்ப பலமானது எல்லாம் சங்கராச்சாரிய ஸ்ருதியை வச்சுக்கிட்டே பேசுவார் ஏதாவது கொஞ்சம் கூட ஸ்ருதியை விட்டு விலகே போக மாட்டார் அவர் எது அவர் ரொம்ப புத்தி லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணாலும் ாலும்ப அவ உப்பலம்னா எனக்கு தெரியுமா அந்த உப்பலம்னா கத்தி கல்லு நீலோபலான்னு சொல்றோம் இல்லையா இந்த நீலோப்பலான்னு தியான ஸ்லோகம் இருக்கேன் ஒரு பாட்ட பாக்கல்லுன்னுடி நீலோத்பலான் சக்குரி சக்குனிதான் வந்து வாசி முடிச்ச கல்லு மாதிரின்னு ஒரு பாட்டு அப்புறம் வந்து நீல பலன்னா தாமரை தண்டு உள்ள காலை விட்டோம் சுழட்டி நம்மளை கொண்டு கால விட்டோமா அந்த சாதாரணமா சில ரிவர்லாம் அந்த காவேரில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடு சைட்லாம் காவேரி நதியில ஓரமா பார்த்தா இந்த இது மாதிரி நோ முளைச்சிருக்கும் நிறைய அதுக்குள்ள காலை நம்ம வெளியில வர முடியுது சிக்க தான் பார்த்தா சாதாரண பச்சை பச்சையே நல்ல வேகமா படர்ந்துடும் அது என்ன படல் தாமரை படல் தாமரைங்களை உடம்புக்கும் சொல்லுவாங்க உடம்புக்கும் படர் தாமரை ஒன்று அதுக்கு பேர் ஆகாய தாமரை ஆகாய தாமரை இருக்கு ஆனா இதுக்கு பேர் ஆகாய தாமரை அதனால ககன குசுமம் ககன ககன ககன கமலம் ஆகாய அப்படி நீலோபலான்னு ஒரு பாடம் இருக்கு உப்பதான உப்பாத்தம் இன்னொன்னு சொல்லுவேன் சூரியனுக்கு முன்னாடி மெழுகுவத்திய நீட்டினா மெழுகவத்திக்கு என்ன மதிப்பு இருக்கு சூரியன பிரகாசமா இருக்கு அதுக்கு முன்னாடி மெழுகுவத்திக்கு என்ன மதிப்பு இருக்கு இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் சூரியனை மாதிரி இருக்கப்பா இந்தியெல்லாம் சூரியன மாதிரி இருக்கிறதா என்ன மதிப்பு அனுபாதைய பிரம்மன்ல ஒரு விசேஷம் என்ன இருக்கு உபாசனை பண்ணணும்னா என்ன பண்ணணும் உபாசன பண்ணனும்னா முதல்ல எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் வந்து அதை பிடிச்சுக்கணும் மனசை என்ன பண்ணணும் இதெல்லாம் விடணும் அதை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு நினைக்கணும் வேற நினைக்கணும் அப்போதான் அடைய முடியும் அதில் ஹேயம் இருக்கு உபாதேயம் ஹேயம்னா விடறது உபாதயம்னா எடுத்துக்கிறது ஹேயம்னா தள்ளத்தக்கது உபாதேயம்னா கொல்லத்தக்கது பிரம்மன் கொள்ளத்தக்கது மன்ற தள்ளத்தக்கது மன்ற நின்றது அத போய் நீ வந்து உபாசனை செய்து பிரம்மனை கொள்ள வேண்டும் உபாசனை அடுத்தது அடுத்து அகேய அனுபாதேய வஸ்து விஷயத்துவ வஸ்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஹேயமும் இல்ல உபாதயம் என்னன்னு கேட்டாதி சம்பளம் இருக்கா இது என்ன கேட்டா விபூதி சம்பளம் இது என்னன்னா புஸ்தகம் பிரமாண ஜன்யம் விஷயமே சாதாரணாவே அதுல ஹேயமும் கிடையாது உபாதேயமும் கிடையாது அப்பா புரிஞ்சுட்டுதான் அதை நீக்கிக்கலாம் அதுவே விஷயம் ஆனால் பிரம்மன் ஆத்மா விஷயம் இருக்கே அதாவது தர்மசாஸ்திரத்தில் உபாசனா காண்டத்துல எல்லாம் விட வேண்டிய விதி உண்டு கொள்ள வேண்டிய விதி உண்டு இங்கே விட வேண்டிய விதியோ கொள்ள வேண்டிய விதியோ கிடையாது இது தர்ம அதர்ம அதித்தமான விஷயமாக இருக்குது அதனால் இங்கே வந்து ஹேயோ அனு ஹேயோ பாதேய வர்ஜிதா ஐய் நமஹா அப்படின்னு லலிதா சாஸ்திராந்தர் கூட இருக்கு ஹேயமும் கிடையாது உபாதேயமும் கிடையாது அப்போ இவன் எடுத்த கேள்வி கேட்கறேன் அப்போனா இந்த வாக்கியத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் தரி ஆத் அரே தோத்தவியோ இச்சன इति ब्रुमहा வையமுகீக யோஹி इति பிரவூத் நிற आत्यंतिकं आत्यंतिकं लभते ச்சரா அப்போ ஆய்வியா வச்சு ஏன்னா வாக்கியம் அதனால ஆத்மா அரே திரஷ்டி பாக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்க வாக்கியம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் விதி மாதிரி தானே இருக்கு செய்யணும் தவிய பிரத்யம் அதனால விதி சாய தெரியறதுல நல்லாவே ஸ்பஷ்டமா தெரியுறதுக்குலாம் நீங்க என்ன நினைச்சுட்டு ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி அப்படி இருக்கும்போது விதி வாக்கியம் இருக்கிற போது எத்தனை எத்தனை விதி தத்திர தத்ர கிரியா விட மாட்டாங்க எங்க விதி இருக்கிறதோ அங்க கர்மா உண்டு நீங்க கர்மா இல்லைன்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது விதி வாக்கியம் இதுதான் பரிசங்கியா விதினவேன் பரிசங்கியா விதியை பத்தி பேசவே இல்லை பார்த்தோம்னா ஞாபகம் எனக்கு அந்த டாபிக் திரும்ப வருது பரிசங்கியா விதி தான் இப்ப சொல்ல போற ராஜா என்னது விதி विधिर विधिर ஒரு லக்ஷணம் இருக்கு நாளைக்கு நான் விசாரமா சொல்றேன் நேரம் யோசிச்ச சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் இல்லாட்டி பழம தரி அப்படியானால் ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியா இத்தியாதீனி விதிச்சாயானி வச்சனானி கிமர்த்தானி எதுக்கு அப்ப அந்த வாக்கியங்கள்னா சாஸ்திரத்துல இருக்கு அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்ல போற இல்ல இல்ல அது ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல தாற்பயம் இல்லை புருஷார்த்தம் இதனால கிடைக்காதுங்கிறதுல தாற்பயம் வெளி விஷயத்துல கிடைக்காது அதனால ஆத்மாவை தெரிஞ்சு நம்ம இருக்க அது ஞாபகமே தவிர காரகம் இல்லை vishaya பிரவருத்தி விஷய விமுகீகரணார்த்தானி இது ஏற்கனவே இவனுக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க தர்மசாஸ்திரம் நம்மளோட பிரவருத்தி பகிர்முகமா தான் போறது பகிர்முகமா போற சுவாவத்தை சாஸ்திரம் என்ன பண்றது ஒழுங்கு பண்றது தார்மிகமா ஒழுங்கு பண்றது பகிர்முக பிரவருத்தி விவகாரங்களை ஒழுங்கு பண்றது என்ன பண்றான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கான் இருக்கான் அதுல இருந்து அவனை விடுவிக்கிறதுக்காக சொன்னதே தவிர இத பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லுது அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது எத்தனை எத்தனை விதி தத்திர தத் பிரியா தவ்ய பிரத்யேகம் வந்து கிரியாபோதா அதனால ஞான போகம் கிடையாது கிடையாது அந்த வாக்கியம் என்ன அப்படின்னு பூர்வபக்ஷி பூர்வமிசகம் தவ்ய பிரத்தியம் இருக்கிறதுனால இந்த உபாசனாபரமா அர்த்தம் கேட்டா என்ன சொல்றது ஆச்சாரிய பிரி விஷயமாகவே அவனுக்கு வெளியிலங்கியா போனும் சுத்தணும் தோன்றது அதெல்லாம் நிறுத்துங்கிறது தாத்யமே தவிர தெரிஞ்சுக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் தாத்யம் இதுல கொஞ்சம் சூட்சமா பேசணும் நிறைய விஷயங்கள் நான் இல்லாட்டி நமக்கு அவங்க பாஷையில அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு ஆச்சாரியா என்ன பண்ணாருன்னா சில விஷயங்களை சொல்லணும்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கும் இல்லையா அந்த ரீதியில் போய் அவனுக்கு பதில் சொல்லணும் நமக்கு சித்தாந்தம் ரொம்ப தெளிவா இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு கர்மகாண்டிகள் அவனுக்கும் வேதம் பிரமாணம் நமக்கும் வேதம் பிரமாணம் அவனுக்கு வந்து கர்மகாண்டமாக தான் வேதம் பிரமாணம் நமக்கு கர்மகாண்டமாகவும் பிரமாணம் ஞான காண்டமாகவும் நமக்கு பிரமாணம் அவனுக்கு கேவல கர்ம காண்டமாக பிரமாணமா இருக்கு நமக்கு வந்து ஒரு பாகம் கர்மகாண்ட ஒரு பாகம் ஞான காண்ட பிரதானமா நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஆகையினால அதை அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க சமஸ்தகா வேதா கிரியா போதக வாக்கிய எப்படியாவது ஏனக்கேன பிரகார ே இருக்கான சங்கராச்சாரியா அப்படி இல்லப்பா எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே புத்தி போயிட்டு இருக்க அந்த வெளியிலேயே போயிட்டு இருக்கிற புத்தியை கொண்டாங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற தாற்பயத்தை காட்டிலும் அனாத்ம விஷயத்துல பிரவர்த்திக்காதேன்னு சொல்றதுல தான் இங்க தாற்பயம் ஆனா இந்த விதி வந்து பரிசங்கியா விதி பரிசங்கியா விதினா அர்த்தம் நேரடியா அதை செய்யுங்கிறதுல விதி இல்லை இன்னும் செய்யாதேங்கிறது தான் விதி இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடும் இந்த குரல்ல உலகம் பழித்தது ஒழித்து விட கருத்தா மழித்தலும் நீட்டலும் வேண்டாங்கிறது கருத்தா உலகம் பழித்தது ஒழித்து விடதான் தாப்பர்யமே தவிர மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் தாப்பர் கிடையாது புரியுறதுல இது நிறைய தமிழ்காரங்க தெரியாது உலகம் பைத்தது முக்கியத்துவம் கிடையாது படமே எப்படி இருக்கோம் எல்லாரும் பெரும்பாலான போட முடியும் அப்ப என்னன்னா மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் மழித்தலும் நீட்டலும் உலகம் பழிப்பதை ஒழிப்பதற்கான ஒரு புறச்சின்னா பெரியோர்கள் எது தவறு என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை பழிப்பதற்கு அதை நீக்குவதற்கான புறச்சின்னம் புறச்சின்னமும் தேவை பழிக்கின்ற செயல்களை விடுவதும் தேவை ரெண்டும் அவசியம் இது அதை புரிஞ்சுட்டீங்கன்னா இது புரிஞ்சுக்கிறது ஒரு சுலபம் அதனால நம்ம என்ன சொல்றோம் பிரம்ம ஜானம் எப்பவுமே இருக்கு நீ தான் அது பெயரலை பிரம்ம அனுபவம் எப்பவும் இருக்கு பிரம்ம அனுபவம் எப்பவுமே இருக்கு வெளியோ கவனிச்சு மனசு தனக்கு ஆதாரமான பொருளை நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறது நினைச்சு பார்த்தாலும் இருந்துதான் இருக்கு ஆனா நீ என்ன பண்ற உன் கவனம் வெளியில செது போயிடு செதறி போயிருக்கிறத திருப்பணுங்கிறது தாற்பயமே தவிர்ப்பேபாரீரகம் எல்லாம் சாஸ்திரம் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து பிரம்மனை பத்தி சொல்றது விதியா நிஷேதமா இதுதான் விசாரணை விதி வாக்கியமா இல்லையாங்கிற விசாரம் சர்வசாதாரமா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சத்தியம் அனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் பிரம்மன் சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கு என்ன அதை யான் எவன் ஒருவன் தன் உள்ளத்திலே அறிகின்றானோ சா சர்வான் காமான் சமஸ்ணுதே என்று உனக்கு நிம்மதி வேணும்னா அவ்வளவுதான் விஷய விமுகார்த்தானி விதிச்சாயானி வச்சனானி அது விதி மாறி இருக்கே தவிர அது விதி கிடையாது அது விதி கிடையாது அது பரிசங்கியா விதி அதெல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க உத்தர பிரபாகரெல்லாம் நிறைய எழுதிப்பாங்க அதெல்லாம் பார்த்தா இதுவே லேட்டு கண்டிப்பா ரொம்ப லேட்டா யோகி பகிர்முகா எனக்கு எனக்கு பிரவர்த்தகிர்முகம் பேச முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆள் வந்து யாரு தர்மிஷ்டன் அவனை பத்தி பேசுறதாக தான் அமைஞ்சிருக்கு ஆனா வேதம் வந்து யார பார்த்து பேசும் தர்மமூர்த்திய பத்தி பேசுமா சிரத்தாவான பார்த்து பேசுமா அதர்மமா இருக்கிற அஸ்ரத பேசுவான் நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லாதவன் வேதத்துல நம்பிக்கை இல்லாதவன் தர்மத்தை கடைபிடிக்க போறது இல்லை வேதம் வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பேசுவோம் வேதத்தை விட்ட அறம் வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள விட்டு மதிஞ்சர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார் வேத வாக்கு சாதாரணாவே சொல்லிட்டு இருக்கோம் பகிர்முக பிரவர்த்தத்தை நச்ச தத் ஆத்தியம் புருஷார்த்தம்ல பதேன் அங்க போன உடனே எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வேண்டிய வசதிகள்லாம் அத்தனையும் கிடைச்சாச்சு சாந்தி அடைஞ்சுட்டானா இது எப்படி காப்பாற்றுறது அங்கங்க செட்டில் ஆயிட்டா அவா அமெரிக்கால செட்டில் ஆயிட்டா செட்டில் ஆயிட்டா செட்டில் ஆயிட்டா நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம மழிக்கிறேன் அவட்டில் ஆரத்துக்கு நான் அவளை உழைச்சேன் என்ன வா உண்மையான அவன் அடையாமலேயே போய்விடுகிறான் கிடைக்கிறது ஆத்தியந்த உள்ளத்தின நன்கு ஆராதிக்கப்படுபவர்கள் ஆனால் புறத்திலே ஒருபொழுதும் அவளால் அவளை அடையவே முடியாது அவளை என்ன ஆனந்தம் பரமானந்த பரமானந்தான் முடியும் பரமானந்த ஒரு நாளும் பெற முடியாது இந்த கட்டடம் கட்டியாச்சு லைட்டு அழகா விரிச்சு கொசு வெத்தி வராம கொசு வராமச்சு அத்தியந்திக புருஷார்த்து டீனா கரண்ட் போனா தெரியும் நம்ம இந்தியாவை கேட்கவே வேண்டாம் சௌரியமாக அடிக்கடி போயிடும் கரண்ட்டு போனான்னு போகாட்டானு திடீர்னு இங்கே ஃபீஸ் கேரியர் போயிடும் என்ன ஒன்று வரும் இல்லாட்டி ஒயரிங் எல்லாம் போயிடுத்து நாலு நாளைக்குறோம் யூஸ் பண்ணாம தான் இருக்கணும்னு சொல்லிவிடுவாங்க என்ன வேணு அவரை இன்னொரு ராத்துக்கு போகணும் நிறைய ஒண்ணாக்டுக்கத்தையும் <coughs> சிந்தா விழா பிரிதான் கவலையும் படக்கூடாது புலம்பவும் கூடாதுட்டா சூழலுக்கு எத்தனை கண்டிஷன் வரணும் எல்லா துக்கத்தையும் நன்னாக பொறுத்துக்கணும் அதை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது புலம்படக்கூடாது புலம்ப அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மைனு விட்டாங்க சகிப்புத்தன்மை நான் சகிச்சுக்கிறேன் இருந்தாலும் அப்படிங்கிறவங்க இல்லையா அர்த்தம் போராதுன்னு நம்மளே இப்படி தானே பண்ணின்னு நான் பொறுத்துக்கிறேன் இருந்தாலும் அப்படிங்கிற மா அதுவும் சொல்லப்படாது அதுக்கெல்லாம் மடம் வச்சுக்கப்படாது மடம் வச்சு தான் வெளியில் பந்துடும் அப்படியே எங்கேயா வாசலில் பார்த்துட்டேன் அப்படியே வந்து வாசலங்கன்னா உருடை கோவணம் வந்து உறங்க புறந்தெண்ணெய் உண்டு அடை காய உண்டு அருந்த தண்ணீர் உண்டு நெஞ்சின் மருதீசர் நாமம் உண்டு பின் தூங்கி சுகமாக இருக்க சுகமும் உண்டுதான் அப்படியே இருக்க அவங்க போல சிந்தா விலாப்ப ரகிதம் கொலம்புறது பாத்தியா இப்படி ஆகி போச்சு பாத்தியா நம்ம இதெல்லாம் பண்ணி இவ்வளோ தெரிய ஆகி போச்சு பாத்தியா கொலம்புறோம் இல்லை அதையும் பண்ணாம இருக்கிறது வேறுதான் தித்திகா வெளியில உங்க கருத்தே தெரியப்படாது உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லவே விடாது ஆனால் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் ஆரையும் இப்படியே புலம்பாசி புலம்பரை வியார்க் கதம் ஷக்தி அஸ்மே வயஜ் தவஹே எத்தியம் தவத்திய கம ோய சொல்லாம் அதாவது அகப்பற்று இருப்பதனால்தான் புறப்பற்று ஏற்படுகிறது இன்பத்தின் பொருட்டு புறப்பற்றை வைத்திருக்கிறாங்க புறப்பற்ற வைத்திருப்பதற்கு காரணம் என்ன அகப்பற்று அகப்பற்றின் காரணமாக புறப்பற்றும் புறப்பற்றின் வாயில புற புறப்பற்று எதிர்காரணமா இருக்கு இன்பம் கிடைக்கும் என்பதில் அறிய வேண்டும் என்பதில் இங்க கருத்தில் அப்படின்னு சொல்ற விளக்கமா நல்லா இருக்கு அதாவது உடம்பு மனசு புத்தியில இருக்கிற அபிமானத்தை விடணுங்கிறதுலதான் இங்க தாற்பயமே தவிர ஒரு என்ன திருஷ்யமாகவோ பஞ்ச இந்திரியங்களுக்கு விஷயமாகவோ சொல்லல அவிகாரியோயம் இந்த சூக்ம புரிய ஆச்சார நுணுக்கம் நோக்கரிய நோக்கு நுணக்கரியண்ணு தழிவோர நான் பூரி ஆச்சாரியம் அண்ண ஈஷ்வரோருமே தி மூதவினை வோமவாத்தேயா மூர்த்தே நம ஓம் ஷாந்திஷாஹரி ஓ